உங்களின் குழந்தைக்கு ஏழு வயதாகும் போது தொழுகையை கற்றுக் கொடுங்கள் பத்து வயதாகும் போது தொழாவிட்டால் அதற்காக அவர்களை அடியுங்கள் என்று நபி சொல்லு அவர்கள் கூறினார்கள் அபு தாவோத் ஒன்பது நான்கு திருமிதி நான்கு பூஜ்ஜியம் ஏழு இது ஹசன் என திருமீதியும் ஆம் கூறுகிறார் அபுதாவுதின் வாசகம் பின்வருமாறு உள்ளது ஏழு வயதை அடைந்துவிட்டால் தொழும்படி சிறுவருக்கு இயவுங்கள்